நட்டினியின் முப்பது இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில்குமார் தமிழக மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்று இலங்கை அதிபர் கொத்தபைய ராஜபக்ஷே அவர்கள் கூறியுள்ளார் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பின் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் உதயமானது இதனை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார் நீட் ஆள் மாறாட்ட மதுரை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான சென்னை மாணவரின் தந்தை ரவிக்குமாரிடம் மூன்று மணி நேரம் விசாரணை நடைபெற்றது ராதாபுரம் தேர்தல் மறு வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை வெளியிட டிசம்பர் பதினோராம் தேதி வரை தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது ராதாபுரம் தேர்தல் தொடர்பான வழக்கில் இறுதி விசாரணையை டிசம்பர் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எழுத்தாளர்கள் நா காமராசன் உளுந்தூர்பேட்டை சண்முகம் பாபநாசும் குரல் பித்தன் இராங் இளவரசு ஆசிரியர் இறை குருவனார் மா கோபால கிரட்டினாக்கப்பட்டுள்ளனையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மெட்ரோ ரயில் கட்டணத்தில் சதவீதம் தள்ளுபடி செய்யப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நீரிழிவு நோயின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த ஈரோடு சங்கமேஸ்வரர் கோவில் யானை வேதநாயகி உயிரிழந்தது அதன் உடலுக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கூட்டணிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூட்டணி அமைப்பது அரசியல் கட்சிகளின் ஜனநாயக உரிமை அதில் தலையிட முடியாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் முதல் கட்டமாக தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பெளுரு வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தியதற்காக கர்நாடக முன்னாள் முதல்வர்கள் சித்தராமையா மற்றும் ஹெச் டி குமாரசாமி உள்ளிட்ட பதினேழு பேர் மீது பெங்களூரு போலீசார் தேச துரோக வழக்கு பதிவு செய்துள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் பணத்தை தாய் அனுப்புவதில் இந்தியா முதலிடமும் சீனா இரண்டாவது இடமும் பிடித்துள்ளது அயோத்தியில் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஆந்திர மாநிலத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் ஒரு கிலோ வெங்காயம் இருபத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உழவர் சந்தைகளில் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து மக்கள் வெங்காயம் வாங்கி செல்கின்றனர் இந்திய விமானப்படைக்கு நூற்றி பதினான்கு கிரீபன் ரக போர் விமானங்களை குறைந்த விலையில் தயாரித்து வழங்க தயாராக இருப்பதாகவும் கிரீபன் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிக்க விருப்பம் உள்ளதாகவும் ஸ்வீடன் நாடு தெரிவித்துள்ளது ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதமர் யஷிஹிரோ நகசோனே அவர்கள் டோக்கியோவில் காலமானார் அவருக்கு வயது நூற்றி இலங்கை ஹம்பந்தோட்ட துறைமுகத்தை சீனாவின் தனியார் நிறுவனத்துக்கு வழங்கிய 99 ஒன்பது ஆண்டு குத்தகை ஒப்பந்தத்தை இலங்கை அரசு ரத்து செய்துள்ளது ஈராக்கில் அரசுக்கு எதிராக நடந்த வன்முறையில் நாற்பத்தி பேர் பலியானார்கள் இந்திய ஜவுளித்துறை வர்த்தகம் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இருபத்தி லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என இந்திய தொழிலக கூட்டமைப்பு சிஐ ஐ வரி வருவாய் குறைந்துள்ளதால் மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக உயரும் இதன் விளைவாக அரசின் கடன் சுமை அதிகரிக்கும் என பொருளாதார ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது லக்னோ நகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் நட்டணியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்